ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தெற்கு வியட்நாமில் மெல்போர்ன் என்ற ஆஸ்திரேலிய போர்க்கப்பல் எவான்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பலுடன் மோதி அதை இரண்டாக பிளந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் சூப்பர்சானிக் விமானம் பிரான்சுக்கு அருகே விபத்துக்குள்ளாகியதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் சூப்பர் சானிக் ரக விமானம் விபத்தை சந்தித்தது இதுவே முதல் முறையாகும்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 மலை வெடித்ததில் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஆராய்ச்சியாளர்களும் செய்தியாளர்களும் ஆவார்கள் கடற்கரையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அகற்றப்பட்ட கண்ணகி சிலையை முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் மீண்டும் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாண்டினிகிரோ நாடு செர்பியா மாண்டினிகிரோ கூட்டமைப்பிலிருந்து பிரிந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தெற்கு சீனாவில் யுனான் பகுதியில் இடம்பெற்ற ஆறு புள்ளி நான்கு அளவு நிலநடுக்கத்தில் பலர் கொல்லப்பட்டு பலத்த சேதம் ஏற்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நாசாவின் ஜெமினி 4 விண்கலம் ஏவப்பட்டது எட்வர்ட் வைட் அவர்கள் இருபத்தி நிமிடங்கள் விண்ணில் நடந்து சாதனை படைத்தார் இவரே விண்ணில் நடந்த முதலாவது அமெரிக்கர் ஆவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு ஜெபர்சன் டேவிஸ் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மு தமிழ்நாட்டின் மூன்றாவது முதலமைச்சர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிமன்பாய் பட்டேல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவரும் இந்திய அரசியல்வாதி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 தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் இன்னாலின் சிறப்புகள் ஆஸ்திரேலியாவில் மாபோனால் மற்றும் உகாண்டாவில் மாவீரர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே